காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியோ நமச்சிவாய யங்கரே மயங்குகின்றேன் ஒட்டியோ நமச்சிவாயிடம் பிரிதொன்றில்லை சிவாயனை போக்கல் கண்டாய் ஒட்டியோ நமச்சிவாய சயதய போட்டி போட்டி சயதய போட்டி போட்டி சயதய போட்டி போட்டி போற்றி என் போனும் பொய்ய தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றினின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினின் கருணை வெள்ள புது மது புவன நீர்த்தி காற்று யமானன் வானம் இரு சுடற் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருள் போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்ப தந்தரு போற்றி சடையுளே கங்கை வைத்த தங்கரா போற்றி போற்றி தங்கரா போற்றி போற்றி தங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோலப்பொங்கரால் குர் செவ்வாய் கரிய வாட்கன் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கி இல்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடைப்பாதம் போற்றி என்னை ஆளுடைப்பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு இவ வாழ்வு போற்றி உம்பர்நாடி எம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவர் ஏறு போற்றி கம்பரார் மருங்குல் மங்கைய கூரவெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சீற்றம் பலவ போற்றி திருச்சீற்றம் பலவ போற்றி கம்பரா போற்றி என்னையாலுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமளக் கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின்பாதம் போற்றி தமியனே தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி பார்ந்த அஞ்சு ஐன்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றி இப்புவன நீ தீக்காலுடு வானமான போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாக நீ தோற்றமில்லா போட்டி எல்லா உயிர்க்கும் இறாயிரண்மையான போற்றி ஐம்புலன்கள் நின்னை புனர்கிலா புணர்க்கையானே